ஹதீஸ் ஐம்பத்தி மூன்று அபு ஜம்ரா கூறியதாவது நான் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாமர்கள் இருந்தேன் அப்போது அவர்கள் என்னை கட்டிலில் அமர் செய்து என்னிடம் நீர் மொழிபெயர்ப்பாளராக தங்கிவிடும் அதற்காக நான் எனது செல்வத்திலிருந்து உமக்கு ஒரு பங்கு தருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் நான் அவர்களோடு இரண்டு மாதங்கள் தங்கிவிட்டேன் பின்னர் அவர்கள் என்னிடத்தில் கூறியதாவது அப்துல் கைசுடைய தூதுக்குழுவினர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்தபோது வந்திருக்கும் இம்மக்கள் யார் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் ரபியா வம்சத்தினர் என்றார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வருக வருக உங்கள் வருகை நல்வருகையாக என்று வரவேற்றார்கள் அல்லாஹுவின் நாங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதங்களிலே தவிர வேறு மாதங்களில் தங்களை சந்திக்க முடியாது காரணம் எங்களுக்கும் தங்களுக்கும் இடையே இஸ்லாத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத முலர் வம்சத்தினர் வாழ்கின்றார்கள் எனவே திட்டவட்டமான சில கட்டளை எங்களுக்கு கூறுங்கள் அவற்றை நாங்கள் இங்கே வராமலே எங்கள் பின்னால் தங்கிவிட்டவர்களுக்கு அறிவிப்போம் அதன் மூலம் நாங்களும் சுருகம் செல்வோம் என்றார்கள் மேலும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் சில வகை பானங்களை பற்றியும் கேட்டார்கள் அப்போது நபிசுல்லாக அலிகம் அவர்கள் நான்கு காரியங்களை அவர்களிடம் ஏவினார்கள் நான்கு காரியங்களை அவர்களுக்கு தடை செய்தார்கள் அல்லாஹு ஒருவனையே நம்புமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு அல்லாஹு ஒருவனை நம்புவது என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாகவும் அவனது தூதரம்தான் நன்கு அறிந்தவர்கள் என்றார்கள் அதற்கு நபிசல்லும் அவர்கள் வணங்கி வழிபடுவதற்குரியும் இல்லை என்றும் முகமது அல்லாஹமின் தூதர் என்றும் உறுதியாக நம்புவது தொடுகையை நிலைநிறுத்துவது மேலும் ஜக்காத்து வழங்குவது ரமலான் மாதம் நோன்பு நோற்பது போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து ஐந்தில் ஒரு பங்கை நீங்கள் வழங்கிவிடுவது மேலும் தடை நான்கு விஷயங்கள் மது வைத்திருந்த மண் சாடிகள் சுரை குலுக்கைகள் பேரீச்சை மரத்தின் அடிமரத்தை குடைந்து தயாரித்த மரப்பைப்பாய்கள் தார் பூசப்பட்ட பாத்திரங்கள் இவற்றை நன்கு மனதில் பதிய வைத்துக் இங்கே வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் இங்கு மது வைத்திருந்த பாத்திரங்களின் தடை பின்னர் அகற்றப்பட்டு விட்டது என்ற அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது